போறதும் என் மதிப்பையும் மரியாதையுமே இவரை போன்றியை பற்றி கழுவி கழுவி கருத்துக்களை வைத்திருக்கும் அனைவரது உயர்ந்த சிந்தனைக்கும் ஆர்ஜே பாலாஜி ஆகிய என்ன நன்றிகள் பின் குறிப்பு உங்களுக்கு ஞாபகம் வரும் அவார்ட்ஸுக்கு நாங்கள் பொறுப்பல்ல கொஞ்சம் அப்படியே டாடாத்தியை சுத்தி விட்டு போனோம் நம்மளோட பாலியல் காலத்தில் எனக்கு பாலியல் காலம் தானே இன்னும் சரி உங்களோட அங்கிள் பாலியல் காலத்தில் வந்து ரஜினியா கமலா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும் அதே கொஞ்சம் பெரிய அங்கிள்னால் எம்ஜிஆர் சிவாஜி அந்த டிபேட்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாருக்காகவும் அந்த டாக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பயங்கரமாக நம்ம எப்படி பேசியிருப்போம் நம்மளோட மிக பெரும் எப்படி இருந்திருக்கும் அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம முஸ்தபா முஸ்தபான் தோலில் கைப்பட்டு போயிருப்போம் அப்படினு நம்மலாம் உங்களுக்கு தோணும் இதெல்லாம் வந்து ரெண்டு மனுஷங்க நேரில் பேசும்போது குரூப் ஆஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது வர ஆர்குமெண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிளெசெண்டாக ஞாபகம் நிறையா வரும் அன்னைக்கு நான் அப்படி சொல்லி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களுக்கு ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்காங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இன்டர்நெட்ல போய் போட்டுக்கிற சண்டையெல்லாம் நார்மலான ஒரு மனுஷனால பார்க்க முடியுமா அதே நேரத்தில் போடுற இவங்க எல்லாருமே வந்து நார்மலான மனுஷங்க இல்லைன்னா கிடையாது அந்த பையன் காலையில் கிளம்பி காலேஜ் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர பயனாக இருக்கும் ஆனால் அவன் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ற லாங்குவேஜ் அவன் யூஸ் பண்ற வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த வக்கரம் வருது யாரும் போலிட்டு போற பசங்க ஆபீஸ் வேலைக்கு போற நார்மல் மனுஷங்குவேஜ் இந்த நடிகர் வசஸ் அந்த நடிகர் இந்த படம் வசஸ் அந்த படம் இவங்க இந்த எல்லாரும் பேசுற ஒரு தண்ணியும் ஈடு அதே பழகி அசிசமாக முடியாது அளவுக்கு வராத கட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் வக்கரமா பேசுறது நியாயமான ஒரு சண்டையா இது ஏதோ நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயம் போனவர் irritation is coming like that, no, to all of us. That's why. Who is the moral responsibility? I'm afraid I'm afraid I'm afraid of the phone. I'm afraid I'm afraid I'm afraid of the mother. I'm afraid I'm afraid I'm afraid of 30 seconds. உங்கள் பையன் ஏதாவது ஒரு நடிகரோட மிக பெரும் ரசிகராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மிக பெரும் ரசிகராக அவன் நெஜத்தில் கூட அவனை காமிச்சிக்க மாட்டான் ஏன்னா யார்கிட்ட போய் காமிச்சிக்க முடியும் யாருக்கிட்ட உங்ககிட்ட வந்து நான் இந்த நடிகரோட ரசிகனை போய் படி அப்படின்றவீங்கள அதனால அதில் எந்த பெருமையும் அவங்ககிட்ட கிடையாது ஆனால் இன்டர்நெட்டில் இதே மாதிரி நான் இந்த நடிகனோட ரசிகன் அப்படின்னு சொன்னால் பெருமைப்படுறதுக்குன்னு ஒரு பெரிய கும்பலே இருக்கு ஸோ அந்த இடத்துல போயிட்டு நெஜ வாழ்க்கையில் சாதாரண பையனாக இருக்கிறவன் அங்கே வந்து ஒரு மாபெரும் ரசிகனாக அவனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாபெரும் ரசிகன் அப்படின்ற பட்டத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா அந்த பட்டத்தை தக்க வச்சுக்கணும்னா அசிங்கசிங்க அசிங்கசிங்க சிமா வாயில இது பழகி போய் எந்த ஒரு மூணு வருஷமா சத்தமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு சிறப்பு பார்வையிலும் வராது ரசிகர்கள் சேய்றீங்க அப்படினாலே அது தப்பான விஷயம் தானே அது நீங்க எதை போய் டிபேட் பண்ணுங்க பயங்கரமா டிபேட் பண்ணு இன்டெலக்சுவல் டிபேட் बिकॉज மை ஆக்டர் இஸ் கிரேட் ஏனா வந்து இந்த ரீசன் இந்த ரீசன் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படினு சொல்லுங்க இதுக்கு பதில் இன்ன யாரா சொல்றோம் ஆனா அதை விட்டுட்டு குடும்பத்தை திற்றது கெட்டவார்த்தை பேசுறது பச்சபச்சியா பேசுறது இந்த தம்பி அதெல்லாம் சம்ம ASCII கவるறுப்பு சின்ன வயசுல நம்ம ஏரியால வந்து யாரா சாமைய கூச்சிட்டு ரோட்ல ASCIIமா கெட்டவார்த்தைல திட்டுနေப்பாங்க நான் பாப்பமாலாம் பாத்து ஐயே பொருகி பாராங்க அங்க வாக் அப்படினுவாங்க நம்ம என்ன வாக்கா நம்மலாம் சம்ம நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாகنا எவ்வளவு கருத்துக்கள் இருக்கும் 7432 கருத்துக்கள் இருக்கும்ல அம்மா ப தங்கச்சியும்பு உண்மையான பே குடும்பத்தில் அமைதியாக இருக்கிறது இவங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னா எனக்கு தெரியல ஏன்னா எந்த அளவுக்கு வந்து தனை பற்றி இவ்வளோ ரசிகர்கள் இப்படி ஆன்லைனில் பேசிகிட்ருக்காங்க தனக்கு சப்போர்ட் ஆகும் தனக்கு எதிராக பேசுகிறவங்க இவ்வளோ அசிங்கமாக திட்டியும் பேசுகிறாங்கன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு நடிகர் இருப்பாரான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் யாராவது எஜுகேட் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி அறிவிக்க விடலாம் அப்படி தெரிஞ்சும் அப்படி சும்மா இருக்கிறது அமைதியாக இருக்கிறது சரி அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு நம்ம எதுவும் போய் பேசல அப்படின்ற மாதிரி இருக்கிறது அமைதியாக இருக்கிறது கொம்பு சீவு மாதிரி தானே அது அது அது அது மாதிரி ஒரு அறிக்கை விட்டா இவ்வளோ உயிரை வச்சு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிற ரசிகர்கள் எப்படி அந்த நடிகரை எதிர்த்து வந்து நாங்கள் இல்லை நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு கேட்டார்த்து பேசுவாங்க பேச மாட்டாங்கல்லப்பா நம்மளுக்கு not correct, no. தெரியும்ார்ம்ையன்ால கேட்டுவா இது நலம் கருதி வெளியிடுவோர் tanta tantun tantun tantun tantun daktun takun tak